ஹதீஸ் எண்ணூற்று ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மரண வேளையில் அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான் வந்தார் அவரிடம் அவர் பல் துலக்க பயன்படுத்தும் குச்சி ஒன்றும் இருந்தது அதனை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பார்த்தார்கள் அவர்களின் எண்ணத்தை புரிந்து அப்துல் ரஹ்மானே அந்த குச்சியை கொடுப்பீர்கள் என்றேன் அவர் கொடுத்ததும் அதை வெட்டி மின்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கொடுத்தேன் என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல் துலக்கினார்கள் என்று ஆயிஷா வழியுள்ளாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்